அனைவருக்கும் வணக்கம் நற்றிணையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளிலிருந்து ஏசிய மாணவர்கள் இதனால் சிந்தனையின் தலைப்பு மழை நீர் இயற்கையின் உன்னதமான பரிசு மழை நீர் இது நிலத்தடி நீருக்கு ஆதாரமாக விளங்குகிறது பருவமழை காலங்களில் பெய்யும் மழைநீர் தொண்ணூறு சதவீதத்துக்கும் அதிகமாக வீணாகிறது வீடுகள் அருகருகே கட்டப்படுவதால் மழைநீர் நிலத்தின் உள்ளே செல்வதற்கு வாய்ப்புகள் போகிறது மேலும் திறந்தவெளிகள் மற்றும் சாலைகளில் போடப்பட்டிருக்கும் சிமெண்ட் தரைகள் தார் சாலைகளால் மழைநீர் மண்ணுக்குள் செல்லாமல் வழிந்தோடி விடுகிறது தண்ணீரின்றி தவிக்கும் நிலை ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் சேமிக்க வேண்டும் அறியாமையில் மூழ்கி மழை வீணாக்கிக் கொண்டிருக்காமல் நாம் ஒவ்வொருவரும் விழிப்புடன் செயல்பட வேண்டும் தமிழ்நாட்டுக்கான பருவமழை காலம் தொடங்கிவிட்டதால் மழைநீர் சேமிப்புக்கான வழிகளை மேற்கொள்ள வேண்டும் வீடுகளில் உள்ள மழைநீர் சேமிப்பு அமைப்புகள் மழைநீர் சேமிப்பு தொட்டி தொட்டிக்கு செல்லும் வடிகால்களை சரி செய்து கொள்ள வேண்டும் வீட்டை சுற்றிலும் உள்ள திறந்தவெளி பரவி கிடக்கும் பாலித்தீன் பைகள் பிளாஸ்டிக் பொருட்கள் மழைநீர் மண்ணுக்குள் செல்வதை தடுக்கும் அவற்றை முறையாக அப்புறப்படுத்த வேண்டும் நீரின்றி அமையாத உலகு மழை நீரை பழகு என குழந்தைகளுக்கு மழைநீரை சேமிக்க வேண்டியதன் அவசியத்தை உணர்த்த வேண்டும் அப்போதுதான் மழைநீர் உயிர் நீராக மாறும் சிந்திப்போம் மழை நீரை சேமிப்போம் நன்றி